நூற்றி இருபத்தி ஐந்து அறுபது கிளைகளாகும் என்று கூறுவதாகும் அவற்றில் மிக சாதாரணமானது பாதையில் இடையூறு தருபவற்றை நீக்குவதாகும் வெட்கப்படுதல் இறை நம்பிக்கையின் கிளையாகும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் ஒன்பது முஸ்லிம் மூன்று ஐந்து